ஜால் என்றால் அழகு ஜால் தமிழ் என்றால் பேர் அழகு சிறப்பு என்றால் ஜாய் தமிழ் வான் ஒளி இழந்திருங்கள் என்றும் வான் ஒளியோடு இது உங்கள் வானொலி வணக்கம் நேர்கிய இப்பொழுது நேரம் பத்து மணி இடம் ஜால் தமிழ் வானொலியோடு நேயர்கள் நேரம் இன்று வெள்ளிக்கிழமை நேயர்கள் விரும்பிக் கேட்ட பலகளோடு காற்றலையில் ராகிணி பாஸ்கரன் நலமாக இருக்கின்றது கூட்டம் நான் சேத்த கூட்டம் இல்ல அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்யோ அன்பு சாம்ராஜ்யம் இதை யாரும் அலி அளிக்க முடியாது இன்று நேர நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்கின்றார் ஈசன் அவர்கள் திருசுதலகம் கேவி மகாதேவன் இசையில் டி சௌந்தரராஜன் இசை அரசி பி பாசமா என்று கேட்கின்றார்கள் இது பணமா பாசமா என்று நான் கேட்பதை விட இன்று ஈசன் கேட்கின்றார் அது மட்டுமில்ல இந்த பாடலில் ஒரு வரி ஒன்று வருகின்றது மெல்ல மெல்ல சொல்ல சொல்ல சொல்ல உள்ளது தொல்லது சொல்லி நனங்குது இப்போது எல்லாம் குளிர் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு போகின்றது ஆகையால் நடுங்கும் அளவுக்கு குளிர் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் இந்த பாடலை மனைவிக்காக விரும்பி கேட்டிருக்கிறார் சிறிதும் விரிசல் இல்லாத காதல் உணர்வுகளை கொண்ட நடனத்துடன் வெளிப்படுத்தும் காதலர்களின் மனன்களுக்குள் இருக்கும் கீதங்களை கவி வரிகளால் வடித்து இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் ஜெமினி கணேசன் சரோஜா தேவி இணைந்து இந்த பாடக்காட்சி இந்த படத்தில் ஜெமினி கணேசன் சரோஜாதேவி இணைந்து நடித்திருக்கின்றார்கள் பணமா பாசமா என்ற ஒரு கேள்விகள் இன்றும் இந்த புலம்பெயர் வாழ்வில் நிறைய இருக்கின்றது போட்டிகள் பொறாமைகள் பணமா அல்லது பாசமா என்ற போராட்டங்கள் நிறைந்த வண்ணம் இருக்கின்றது அது ஒவ்வொரு இல்லங்களிலும் கண்டிப்பாக இருக்கும் அதை சமாளித்து நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று சொல்வார்கள் அந்த புத்திசாலித்தனத்தை நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டால் பணம் இல்லை பாசந்தான் பெரிது என்று அதை விளங்க வைக்கலாம் விளங்கிக் கொள்ளாதவர்களிடம் பணத்தை கொடுத்தும் ஏமாறாமல் பணத்தை கொடுத்தும் அந்த அன்பை பெறாமல் நாங்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது என்னதான் இருந்தாலும் இந்த பாடல் காட்சி ஒரு எடுக்கப்பட்ட பாடல் காட்சி எதிர்பாராத விதமாக ஜெமினி கணேசன் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது சரோஜாதேவி அங்கே வருகின்றார் அவருடைய விழிகள் அந்த பட படக்கும் அழகுதான் இந்த பாடல் துவக்கத்தில் ஒரு கம்பீரத்தை தருகின்றது இனி ஈசன் கேட்ட பாடல் காற்றலையில் சொல்ல சொல்ல நெஞ்சம் புல்லுது தொள்ளுது சொல்ல மெல்ல எந்த மேனி நடந்தது சொல்ல சொல்ல சொல்ல நெஞ்சம் புள்ளது தொள்ளுது சொல்ல பாதம் வரை என்று ஓடிடும் மின்னலை என்ன சொல்ல உச்சி மோதற்கொண்டு பாதம் வரை என்று ஓடிடும் மின்னலை என்ன சொல்ல மிச்சிருப்பதை நாளை என்று மிச்சிருப்பதை நாளை என்று நெஞ்சில் மின்னிடும் ஆசையை என்ன சொல்ல நல்ல அத்திப்பழத்துக்கு மேலழகு உங்கள் ஆசை பழத்துக்கு உள்ளழகு மேலகு உந்த ஆசை பழத்துக்கு உள்ளழகு தத்தி தவிக்கின்ற பொன்னழகு பொன்னழகு உன்னை பழுவ குடிக்கின்ற பெண்ணழகு மெல்ல மெல்ல நல்ல எந்த நடந்தது மேல சொல்ல சொல்ல நெஞ்சம் உள்ளது சொல்ல தாமரை போவனில் வந்து வந்து தே மருந்த மலர் மூடிக்கொள்ள தாமரை போவிலில் வந்து வந்து தே நறுங்க மல மூடிக்கொள்ள வண்ட ஆறுதல் போிருந்தே வண்ட ஆடுதல் போல் உள்ளத்தில் நீ என்று ஆடுகின்றாய் ஆடுகின்றாய் ஆடகின்றாய் மெல்ல தீசையை நில் போயுறங்கும் கதிர் மீண்டும் வரும் நங்குலகம் மேலை தீசை நில் போயுறங்கும் கதிர் மீண்டும் வரும் வரை நங்குலகம் காலை பொழுதினில் சில்ந்தனைகள் காலை பொழுதினில் சில்ந்தனைகள் கற்பனைகள் சொல்ல இருந்தே ஒன்று வரும் அந்த ஒன்று ஒன்று உறங்கிவிடும் ஒன்றில் இருந்தே ஒன்று வரும் அந்த ஒன்று புல் ஒன்று உறங்கிவிடும் ஒன்று பிரிந்த பின் ஒன்றுமில்லை ஒன்று பிரிந்த பின் ஒன்றுமில்லை நாம் ஒன்று இரண்டென்பதும் இல்லை நடந்திடும் சொல்ல சொல்ல சொல்ல நீங்க சொல்லது தொள்ளது சொல்ல இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் ஒரு புதுமை ஒன்று மெல்ல மெல்ல மீனி நடங்குது என்று ஈசன் பாடுகின்றார் சுகுணாவை பார்த்து ஆனால் இங்கே என்னடா என்று பார்த்தால் சுகுணா ஈசனுக்கு அருகில் இருந்து நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று கேட்டிருக்கிறார் இருவரும் இன்று பாடல்களை தனித்தனியாக கேட்டிருக்கின்றார்கள் உண்மையிலே மகிழ்வாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஈசனுடைய பாடல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது அது சுகுணாவுடைய பாடல்கள் வந்த இருக்கின்றது அந்த வகையில் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மன நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு சுகுணா விரும்பி பாடல் சிறை படத்தில் எத்தன முறை சில பாடல்களை கேட்டாலும் சளிப்பு என்பது ஏற்படுவதில்லை அது குரலா அல்லது அந்த படங்களுக்குரிய காட்சியா அல்லது கவிதையா இல்லை இசையா என்று போராடி போராடி பார்த்து கொண்டே இருந்தாலும் அத்தனையும் சேர்ந்தால்தான் ஒரு இசை இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் என்பதற்கு அது அந்த கவிதைக்குள்ளே அன்பண்ட ஒன்று இருக்க வேண்டும் இலை காயாக அந்த அன்பு இருந்தால்தான் இந்த பாடலும் உச்சத்தை தொடும் என்ற வகையில் அப்படியான பாடல்களின் பட்டியலில் இனி சுகுணா கேட்ட பாடலும் ஒரு அற்புதமான பாடல் ஒன்றும் மெலிசமன்னர் எம் இனிமையான இசை வாணியம்மாவின் குரலா இல்லதே குலைவான கொஞ்சலா என தெளிவுபடுத்தும் இந்த பாடல் வந்து உஷ்டசாயிலே பாடப்படுகின்றது கொஞ்சம் கூட ஒரு செழிப்பு இல்லாமல் எவ்வளவுக்கு அன்பை கொட்டி அந்த அருகில் இருந்து பாட முடியுமோ அந்த அளவுக்கு வாணியம்மா பாடியிருக்கின்றார் ரம்யமான குரல் அழகு என்று சொன்னால் வாணிகரான அது மட்டுமில்ல ஒரு அதிசய பாடகி என்றும் இணைந்து நிறைய பாடல்களை தந்திருக்கின்றனர் எங்களுக்கு ஒவ்வொரு பாடல்களும் கணீர் என்றுதான் இவருடைய குரலில் ஒழிக்கும் சுகுணா விரும்பி கேட்ட சிறை படத்திலிருந்து ஒழிக்கும் பாடல் இசை அமைக்கப்பட்ட ராகம் ஜாமா என்ற ராகத்தில் இந்த ராக வந்து ாம கூது இருபத்தி மே ஹரிகோதிய ராகம் என்று அழைக்கின்றார்கள் இந்த எழுபத்தி ரெண்டு மேளகட்ட ராகத்தில் இந்த சாமா ராகமும் அங்கே இருக்கின்றது இது வந்து உபாந்த ராகமாக இதை பாடத்தகுந்த நேரம் இதுவென்று பார்த்தால் அந்தி வேளையாகும் இது சரியான நேரத்தில் இந்த சுகுணா இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார் ராக நிறைய பாடல்கள் இருக்கின்றது ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கின்றது சாவித்ரி திரைப்படத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சொல்லு குழந்தாய் நிஜமே சொல்லு என்று எம் எஸ் சுப்பலட்சுமி அவருடைய ஒரு பழைய பாடல் என்றாலும் இந்த பாடலை கேட்டால் காதுக்கு ஒரு இனிமையை தரும் அதே போன்று நூல்வேலி திரைப்படத்திலிருந்து மௌன திருவேளை மனசாட்சி என்ற பாடலும் இந்த சாமார ராகத்தில் இசையமைக்கப்பட்டது அதே போன்றுதான் கண்ணகி திரைப்படத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த படம் வழியாக பி ஜு சின்ன குரல் கொடுத்துக்கின்றார் மானம் எல்லாம் போன பின்னே என்ற பழைய பாடல் இந்த பாடலுக்கு இசையமைச்சவர் எஸ் பி வெங்கட்ராமன் இனி சுகுணா கேட்ட பாடலும் இதே சாமாராகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சிறை திரைப்படத்தில் இருந்து இந்த வேளையில் பாடிக்கொண்டே இருங்கள் பாடல்தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும் அன்பை தரும் சந்தோஷத்தை தரும் அந்த சந்தோஷங்களையும் தாண்டி இருவரும் புரிந்து கொண்டாலே இதுதான் அந்த இசை வாழ்க்கை என்று சொல்வது இசை வாழ்க்கை வந்து இருவருடைய உள்ளத்திலும் இசை நடனமிட வேண்டும் அந்த நடனமிடும் நேரம் இசை குடும்பமாக மாறுவதற்கு நீங்கள் இருவருமே உதாரணமாக இருக்கின்றீர்கள் எனக்கும் பிடித்த பாடல் ஒன்று நான் அடிக்கடி பாடுவது என் வீடு பொன் கோயில் நான் என் பாட கேட்க என் கண்கள் பார்க்க நானே வரதட்சனை நான் பாடிக்கொண்டே இருப்பேன் உன் பக்கத்துணை இருப்பே என்ன சுகுணா நான் பாடிக்கொண்டே இருக்கின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் இது உங்கள் தலை விதி என்றால் நான் என்ன செய்வது நான் பாட வேண்டும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சுகுணா நீங்கள் கேட்ட பாடல் நான் தாடிப்பந்தே இருப்பேன் உன் தக்கத்துணை இருப்பேன் என் ஜமம் இருக்கும் வரை என் ஜீவன் காப்போனை என் ஜென்மம் இருக்கும் வரை கத்துணையிருப்பே சீ சங்கீத வா नानाग नम जी துணையிருப்பே அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்ற சுமதி அவர்கள் தாளம் திரைப்படத்திலிருந்து ஆர் ரஹ்மான இசை இந்த படம் வெளிவந்த காலகட்டத்தில் இன்னும் இளைஞர்களை ஒரு உழுப்பொன்று உழுப்புகின்றது இந்த பாடல் இந்த ஏ ரகுடைய இசை எல்லாருடைய மனங்களையும் சென்றடைந்தது என்று சொல்லலாம் அதுவும் வாலிபர்களை விடாமல் திரத்தியது என்றும் சொல்லலாம் இந்த படமும் இந்த பாடலும் முதல் காதல் வந்தபோது அதிகம் கேட்ட பாடலாக இந்த பாடல் இளைஞர்களை ஒரு உளுப்பொண்டு ஒழுப்பியது காதல் இல்லாமல் வாழ்வது வாழ்வா உண்மைதான் காதல் தான் வாழ்க்கையும் இனிக்கும் என்பார்கள் அந்த இனிப்பு என்ற ஒன்று உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் வார்த்தைகளில் அல்ல உள்ளத்தில் இருந்து எந்த அங்கே காதல் என்ற சாம்ராஜ்யத்தை நீங்கள் கட்ட முடியும் அப்படி கட்டினால்தான் வாழ்க்கையில் ஒரு இன்பங்களை அடையலாம் அந்த வாழ்வின் இன்பங்களுக்கு காதல் மட்டுமல்ல அங்கே இருவருக்குள்ளும் ஒரு விட்டு கொடுக்கும் இருக்க வேண்டும் அந்த விட்டு மனப்பான்மையோடு காதல் என்ற ஒன்று மலரும் இருந்தால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை ஜெயித்து கொண்டே போகும் ஒரு நல்ல ஒரு ஒன்று மீண்டும் இந்த பாடலை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார் சுமதி சில பாடல்களின் தேடுதலின் வரிசையில் இந்த பாடல் கைவசம் சிக்காது ஆனால் சிலர் ஞாபகப்படுத்தும் பொழுதுதான் இந்த பாடலை நாங்கள் மறந்து விட்டோமே என்றொரு ஏக்கமும் வரும் அந்த வகையில் இன்று சுமதி தாளம்படத்திலிருந்து நீண்ட இடைவெளிக்கு பின்பு இந்த பாடலை அறிமுகமாக்கி இருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு மனமறைவான நன்றி சுமதி நீங்கள் கேட்ட பாடல் காட்டலையில் Thank you. தேகம் தந்தது காதல தேனில் இனியது காதலே உயிர் தேகம் தந்தது காதலே நம் உயிரின் அர்த்தம் காதலே இந்த உலகம் அசைவது காதலே ியது காதலில் தெய்வம் தான் ிகள் வானொலியில் நேர்களின் நேரம் நிகழ்ச்சியோடு இனி அடுத்த பாடலை ரூபி கணேஸ்வரன் அவர்கள் தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து ஒரு அமைதியான பாடல் இந்த இரவு நிசப்தத்தின் நிழலில் உறங்கக்கூடிய வகையில் ஒரு அமைதி இசை அமைதியான குரல் கொண்ட பாடல் இனி ஒழிக்க இருக்கும் பாடல் தாயின் எல்லையில் கடந்த பாசம் என்று சொன்னால் கணவருடைய பாசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒரு தாயின் அரவணைப்பு தந்தையின் அரவணைப்பு போல் ஒரு கணவருடைய பாசம் கிடைத்து விட்டால் அதை விட பாக்கியசாலி யாருமே இல்லை என்றார்கள் இரவு மிஷத்தத்தின் நிழலில் உறங்கிக் இந்த ராட்சத இரவு அமைதியாக சாந்தமாக்குவதற்காக ஒரு அற்புதமான பாடல்களை விரும்பி கேட்டவர் ரூபி கணேசரன் அவர்கள் மனை வளர்ச்சி குன்றிய விக்ரமின் மனைவி குழந்தை புறப்பக்கு பின் இறந்து போகின்ற ஆட்சியாக படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் குழந்தையை விக்ரமே வளர்க்கின்றனர் ஆனால் இதனை அறிந்த மனைவியின் குடும்பத்தாரிடம் வந்து குழந்தைகளை பிரிக்க பார்க்கின்றார்கள் அவர் பின்பு நீதிமன்றத்துக்கு சென்று வாதாடி அந்த குழந்தையை பெற்றுக் கொள்கின்றார் இதுதான் இந்த படத்தில் முக்கிய கதை சுருக்கம் என்று கூட சொல்லலாம் ஆனால் இந்த படம் அமோகமாக எல்லோருடைய மனங்களிலும் என்றது விக்ரம் வந்து எந்த ஒரு நடிப்பை கொடுத்தாலும் தன்னுடைய உடலை வருத்தி நடிக்கக்கூடிய வித்தகர் என்று சொல்லலாம் மா என்று உண்மையிலே இவருக்கு பட்டம் சூட்டலாம் நிறைய பேர்கள் எல்லோருமே சொல்வார்கள் விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த கணனி மூலம் அங்கே டெக்னிக் கொடுத்து நடிப்பதாக காட்சியை வடிவமைக்கின்றார்கள் ஆனால் விக்ரம் அவர்களை பொறுத்த வரையில் தன்னுடைய உடம்பை வெறுத்தி நடிக்கக்கூடிய அற்புதமான நடிகர் இவர் இனி ரூபி கணேசன் கேட்ட பாடல் இமைகடி தொட்டு பேசுவே இதை என்ன போது பாடலொன்று ஒழிக்க போகின்றது இந்த இசையும் பாடிய விதமும் அடுத்தடுத்து முதல் ஒழித்த பாடலோடு இந்த அமைதியையும் இந்த பாடலுக்கு நாங்கள் கொடுக்கலாம் இந்த பாடலை விரும்பி கேட்டவர் மெல்குந்த சந்திரன் அவர்கள் இன்னிசை பேசர்கள் சங்கர் கணேஷ் இசையில் பூத்த அபூர்வ பாடல் மலர்களில் இந்த பாடலும் ஒன்று மூன்றிலாக நான் பிறந்திருந்தால் புல்லாங் குழலாக உன் கையில் வாழ்ந்திருப்பேன் மூங்கிலாக நான் பிறந்திருந்தால் புல்லாங் குழலாக உன் கையில் நான் இசையோடு வாழ்ந்திருப்பேன் இந்த இசையோடு வாழ்வதற்கு ஒரு வரம் ஒன்று வேண்டும் ஒரு தவம் ஒன்று வேண்டும் அந்த இரண்டும் இருக்க வேண்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் மூங்கிலாக பிறந்திருக்கலாம் அது பாடியதை யார் பார்த்தால் சொல்ல வேண்டுமா எஸ்பிபி அவர்கள் வாணியம்மா அவர்கள் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும் இந்த பாடக் காட்சியில் கதாநாயகன் வந்து நிழல்கள் ரவி இந்த பாடக்காட்சி உண்மையில இவர் கொஞ்சம் அழகாகத்தான் இருக்கின்றார் கொஞ்சம் இல்ல முழுமையாக இவர் அழகாக இருக்கின்றார் கொடுக்கப்பட்ட ஆடையும் மிக மிக பொருத்தமாக இருக்கின்றது அவ்வளவுக்கு ஒரு அழகான பாடக்காட்சியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடக்காட்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரம்பத்தில் வந்து ஒரு பெனி புக என்று அங்கே இருக்கின்றது கீழே தரையில் பச்சை பொருட்கள் அங்கே குட்டி குட்டி மஞ்சள் பூக்கள் எல்லாம் அழகாக பூத்திருக்கின்றது அந்த பனி புகாரை நீங்கள் பாடல் காட்சியில் பார்க்கும் பொழுது தூரத்தில் ஒரு உயர்ந்த மலைகள் அங்கே தெரிகின்றது அந்த மலைகளுக்கு அடியில் குட்டி குளங்கள் அங்கே இருக்கின்றது இதுதான் இந்த பாடல் காட்சியின் ஆரம்ப ஆரம்பமாக எடுக்கப்பட்ட காட்சி செல்லு செல்லு செய்யல பாத்துக்கல சொன்னால் கரப்பு ஒரு சிகப்பு ஷர்டோடு ரவி அப்படியே கதாநாயகியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார் அந்த இசைக்கு ஏற்றவாறு அவருடைய கால் ஓட்டமும் அங்கே சரியாக அமைகின்றது இதுதான் ஒரு நடிப்புக்கு முக்கிய பாவம் எது சொன்னால் ஒரு இசையோ அல்லது ஒரு பாடல் அல்லது ஒரு கொடுக்கப்பட்ட வசனங்களுக்கு தங்களுடைய உடம்பை அசைத்து நடிப்பதுதான் சிறந்த நடிப்பாக இருப்பதற்கு இந்த படத்தில் உண்மையிலே நிழர்கள் ரவி அற்புதமாக நடத்திருக்கின்றார் கதா நாயகனாக நடத்திருக்கின்றார் பொல்லாகோழல் மொழி தாமள் தாமல் பூவைதல் முத்து செமல் செய்மிள் சிமேழ வந்தால் காவடி சிந்தா வந்தால் காவடி சிந்தா பொல்லாகோழல் மொழி தாம தாம இந்த பாடல் வந்து கண்களை மூடியபடி ரசித்து பாருங்கள் எல்லோருமே இந்த பாடல் கேட்டவர் மெல்குந்தா சந்திரன் அவர்கள் ஆனால் இந்த பாடலை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேர்களும் சற்று எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் காதுக்குள்ளே நீங்கள் இந்த பாடலை ரசியுங்கள் கண்களை மூடியபடி சற்று நிதானமாக ரசித்து பாருங்கள் சொர்க்கம் என்ன சொர்க்கம் இதுதான் சொர்க்கம் தமிழ் தமிழ் தமிழன் ஓவை மீதள் முத்து திமிழ்ச்சிமிழ்திமிழன் பந்தா தாவடி சின்ன இதழ் முத்து மெமெட்சின பன்மதால் தாவடி சின்ன khe m khe m khe m rena van tal ka நரல் நளங்கது சில சில சில yena தேகம் குளிர்ந்தது குளி குளு குளு yena மேகம் யாத்திரை போகும் பாடைக் காணின் சில சில பணிபொளி பனி தெளித்தது துரு துருலும் மதி பூவும் பஞ்சனி பூ அண்டவானிலவெங்குதே அழகிய ஒளி மழை அமுதங்களே அழகிய ஒளி மழை அமுதங்களே கூடல் மொழி தமிழ் தமிழ் தமிழேன பூவை இதழ் முத்துச்சி மீழ்ச்சி மீழ்ச்சி மிளன பந்தாள் காவடி சிந்தாள் பந்தாள் காவடி சிந்தாள் வானொலியில் நேயர்களின் நேரம் நிகழ்ச்சியோடு அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்றார் நடத்தம் சிவாஜி கிருஷன் கே ஆர் விஜயா இணைந்து நடித்த செல்வம் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை விரும்பி கேட்கின்றார் அன்பு சகோதரி சித்ரா அவர்கள் இவர் விரும்பிக்கின்ற பாடல் காலத்தால் அளிக்க முடியாத காவியம் படைத்த பாடல்களின் பட்டியலில் இந்த பாடலையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு வரிகளும் அது சொல்ல வார்த்தைகள் இல்லை திருசுத்ரகம் கே வி மகாதேவன் இசையில் வரைகளுக்கு இந்த பாடல் ஒழிக்க இருக்கின்றது ஒரு இலக்கியம் நயம் படைத்த பாடல் அது மட்டுமல்ல காலத்தால் அழிக்க முடியாத பாடல் என்றும் சொல்லலாம் மறதையை வரடும் இரண்டு இனிமையான குரல்கள் குரல்கள் அங்கே இனிமையாக இருந்தால்தான் பாடல்களும் காட்சிகளும் அங்கே காண்பதற்கு ஒரு கண்ணுக்கும் காதுக்கும் குளிர்மையாக இருக்கும் எனக்காகவா நான் உனக்காகவா எதற்காக இருந்தாலும் இருவருடைய மனங்களும் ஒன்றாக இணைந்து விட்டால் யார் வாழ்ந்தால் என்ன அங்கே இன்பமயமான வாழ்க்கை படியே இருக்கும் இதுதான் அன்று நடிகத்திலகம் வாஜிக பார்வை நடிப்பு கே ஆர் விஜயா நளினம் கொஞ்சம் நானல் அந்த நானல் ஒரு பெண்ணுக்கு இருந்தால்தானே குடும்ப வாழ்க்கையிலும் அங்கே ஒரு குட்டி குட்டி சந்தோஷங்களை நிறைய காணலாம் என்று சொல்வார்கள் இரண்டும் சேர்ந்தே இந்த செல்வம் திரைப்படம் ஒரு கொடி பறந்த படம் என்று சொல்லலாம் அது இந்த பாடல் எந்த நேரங்களில் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்குள்ளே ஒரு சுவாசி கதைகளை கொண்டு வரும் அது உங்கள் வாழ்க்கை கதையாக இருக்கலாம் இல்லை இன்னொரு வாழ்க்கை கதையாக இருக்கலாம் இல்லை திரைப்பட கதை கூட உங்களை மலர வைக்கலாம் இந்த பாடல் ஒவ்வொரு வரிகளும் சொல்வார்கள் அழைத்து கொண்டு செல்வதற்கு ஒரு உயிர் ஒன்று தேவை எங்களை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு செல்வதற்கு ஒரு அன்பான உயிர் தேவை என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அன்பான உயிர் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது பாடல் தான் எங்களை கைப்பிடித்து வழிநடத்த வேண்டும் அற்புதமான ஒரு பாடல் சகோதரி இந்த பாடல் வந்து கேட்கும் நேரங்கள் எல்லாம் குட்டி குட்டி சில்மிஷங்களை கொண்டு வர பார்க்கும் இருந்தும் இந்த இரவு நிசப்தத்தின் நிழலில் உறங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பாடல் கட்டளையில் அடடா அதுதான் வந்துவிட்டேனே சித்ராணவா என்னை காணவா வா எனக்காக உனக்காக வா என்னை வா என் kanavaava yenakkaasava naan unakkaasava yenai kanava yenil unnai kanava vaava yenakkaasava naan unakkaasava தேதசங் கண்டு தழுவாத தேசம் கண்டு தனியாத தாசம் கண்டு தணல் மீது குடுவோ என்று தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு எனக்காகவா உனக்காகவா மலை மீது முகில் தூங்க மடிமீது நீ தூங்க மலை மீது முகில் தூங்க மடிமீது நீ தூங்க நீராட நதியாக நிலத்தட இடமாயில்லை படியார உணவாயில்லை பகிர்ந்துள்ள துணையாயில்லை உனக்காக என்னை காணவா என்ன உன்னை காணவா என்ன காணா உனக்காக பாடலை விரும்பி கேட்கின்றார் வி எல் கணபதி அவர்கள் பதில் பக்தி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை இவர் விரும்பி கேட்கும் பொழுது வள்ளத்தமிழ் சோழில் என்று எனக்கு அதை எழுதி அனுப்பிவிட்டார் நான் இந்த சின்னஞ்சிறு கண்மலரில் தான் இந்த வண்ணத்தமிழ் சோலை வருகின்றது என்பதை நானும் அதை மறந்து விட்டேன் இந்த வண்ண தமிழ் சோலை கொடுத்து கொடுத்து பார்த்தால் அங்கே ஒரு பாடலும் பெறவில்லை இறுதியாக நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் பதி பக்தி என்று கொடுத்து பார்த்தேன் அந்த படம் தான் என் கையில் வந்ததே தவிர பாடல் என்றும் வரவில்லை அந்த பாடல்களில் என்று கொடுத்து பார்த்தாலும் இந்த வண்ணத்தமிழ் சோலையை காணவே இல்லை நான் என்னடா இது பாடலா இருக்கும் என்று சொல்லி நான் சற்று பாடி பார்த்தேன் அடடா பாடி பார்த்த பொழுதுதான் இந்த பாடல் சின்ன சிறு கண்மலரென்று தொடங்குது என்று நான் கொஞ்சம் விழித்து கொண்டேன் உண்மையிலே இந்த பாடல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடத்துக்கு கிட்டே நான் இதை தேடி எடுத்து முயற்சி செய்தேன் ஒரு எழுத்து பிழைத்தால் நன்றி கணபதி அவர்களே பழைய படம் என்று சொன்னாலே குடும்பத்தோடு இருந்து பார்க்கலாம் அது பாடல் காட்சி என்று சொன்னால் கண்கொள்ள காட்சியாகவும் செவிகளுக்கு இனிமையாகவும் பழைய பாடல் பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கின்றது என்னிடம் ஒரு கிலோ தங்கத்தையும் பழைய பாடல் சீடியையும் வைத்துவிட்டு உனக்கு எது வேண்டும் என்று கேட்டால் நான் பழைய பாடல் பொக்கிசங்களை நான் கையில் எடுப்பேன் ஏனென்று சொன்னால் தங்கம் வந்து எப்பவும் வாங்கிக் இந்த பழைய பாடல் பொக்கிஷம் வந்து கையில் கிடைக்கும் நேரம்தான் நிறை பெற்றுக் இதுதான் பழைய பாடல்களின் மகத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த பதி பக்தி திரைப்படத்திலிருந்து சுசிலா அவர்களின் குரலில் இனி ஒளி கேட்கும் பாடல் இந்த பாடலை விரும்பிக் கேட்டவர் கணபதி அவர்கள் மலர் கவலைகளை தன் மலரை செல்வத்துடன் தாளாட்டால் பாடிடும் தாயின் தவிப்பை பாடல் காட்சியிலும் பாடல் வரிகளிலும் கொண்டு வந்திருக்கின்றது சிந்த மலர் செம்பவளவாய் மலர் சிந்திடும் மலரே ஆராரோ வண்ணத்தமிழ் சோழையில் માણિક માળય્લ આરિરો અંબે આરારો આરારો આરિરો અંબે આરારો இந்த பாடலை கேட்டவுடன் உறங்கி விடாதீர்கள் இன்னும் ஓரிரு பாடல்கள் ஒழிக்க காத்திருக்கின்றது அற்புதமான பாடல் ஒன்று அமைதியை தழுவி செல்லும் வகையில் ஏக்கன்களையும் தாபங்களையும் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகளையும் எப்படி சமாளிப்பது என்பதை இந்த பாடல் மூலம் தன் குழந்தையை வைத்தபடி பாடுகின்ற காட்சிதான் இந்த பாடல் காட்சி வியர் கணபதி அவர்களே நீங்கள் கேட்ட பாடல் இந்தியா நோக்கி மெல்லன காற்றலை ஊடாக உங்கள் காதோரம் தழுவ செல்லட்டும் Hmm. தமிழ் தோலை மாணிக்கலை ஆரிரோ வந்து இதுவரை இந்நேரமும் இணைந்திருந்தீர்கள் ஜால் தமிழ் வானொலியில் இன்று இணையர்களின் நேரம் நிகழ்ச்சியோடு ஒவ்வொரு பாடல்களும் வந்த வண்ணம் இருக்கின்றது ஒவ்வொரு பாடல்களும் வெறும் நாட்களை எண்ணையும் வெறும் பட்டியலை எண்ணையும் நான் அந்தந்த வகையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் எல்லோருடைய பாடல்களும் கண்டிப்பாக வரும் தொடர்ந்து உங்களுடைய பாடல்களே எனக்கு எழுதிய வண்ணம் இருங்கள் பாடல்கள் யாரும் காற்றிலையில் அட்டகாசமான விளக்கங்களோடு கண்டிப்பாக மலரும் இன்று நான் நிகழ்ச்சியில் பாடியதன் காரணம் பல நேர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு ஒரு லைன் பாடிங்க உங்களுடைய பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் மேலும் மேலும் மெருகூட்டும் என்று நான் கூறிக்கொண்டு நீங்கள் எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இணைய அல்லது ராகினி அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பாடல்களையும் உங்களுடைய பெயர்களையும் இணைத்து நீங்கள் எழுதி அனுப்பலாம் மீண்டும் நாளை செலவு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் என்னுடைய நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பாகவும் திங்கள் முதல் வியாழம் வரை இரவின் தொழில் நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமைகளில் நேர் நேரம் நிகழ்ச்சி உங்களை நன்றி